வணக்கம் நன்றினியின்ப்டம்பர் 28, 2018, புரட்டாசி மாதம் பனிரெண்டாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தில் ஒருவர் மற்றும் உடல் உறுப்புகள் பாதிக்கப்பட்ட பத்தொன்பது பேருக்கு கருணை அடிப்படையிலான அரசு வேலைக்கான பணி நியமன ஆணைகளை சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வழங்கினார் தமிழகத்தில் மின் பற்றாக்குறை நிலவுகிறதா என்றும் அப்படியென்றால் அதற்காக என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு கேள்வி எழுப்பியுள்ளது கூடங்குளம் அணு உலைக்கு எதிராக போராடியவர்கள் மீதான வழக்குகளை விரைந்து முடிப்பதற்கு கூடங்குளம் ராதாபுரத்தில் சிறப்பு நீதிமன்றங்களை அமைக்க உத்தரவிடக் கோரிய வழக்கில் அரசு தரப்பில் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தொழிலதிபரின் வீட்டிலிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட எண்பத்தி ஒன்பது சிலைகளும் பழமையானவை மட்டுமல்லாமல் மிகவும் தொன்மையானவை என ஐஜி பொன் மாணிக்கவேல் தெரிவித்துள்ளார் புதிய தலைமைச் செயலக கட்டிட முறைகேடு புகாரினை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு மாற்றி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் தயார் நிலையில் உள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தெரிவித்துள்ளார் ரயில் மற்றும் ரயில் நிலையங்களை முறையாக பராமரிக்காத அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெற்கு ரயில்வே பொது மேலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்திய செய்திகள் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை தலைமையேற்று வழி நடத்துவதற்காகவும் வரும் இரண்டாயிரம் ஆண்டுக்குள் இந்தியாவில் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக ஒழிப்போம் என்று உறுதியேற்றதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஐ நா சுற்றுச்சூழல் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி மும்பை அகமதாபாத் இடையே புல்லட் ரயில் திட்டம் நிறைவேற்றப்படும் என்று கடந்த ஆண்டு அறிவித்து நாட்டினார் இந்த திட்டம் விவசாயிகளின் தொடர் போராட்டத்தால் தற்போது முடங்கும் நிலையில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது கேரளாவில் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரை கனமழை முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் தீவிரவாதிகள் துப்பாக்கியால் சுட்டதில் ராணுவ வீரர் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் பாதுகாப்பு படையினர் நடத்திய பதில் ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்டான் பாபர் மசூதி வழக்கில் மேல்முறையீட்டு மனுவை உச்சநீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்தது சபரிமலை ஐயப்பன் கோயில் விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் ஸ்வீடன் நாட்டு பிரதமர் ஸ்டீபன் லாப்வென்னுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதை அடுத்து அவர் பிரதமர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார் மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடான தெற்கு சூடானில் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் உள்நாட்டு சண்டையில் மூன்று புள்ளி எட்டு இரண்டு லட்சம் பேர் பலியானதாக அண்மையில் வெளியான ஆய்வு முடிவு தெரிவிக்கிறது ஆகாயத்தில் உள்ள மின்னனு குப்பைகளை அகற்றுவதற்காக பிரிட்டன் அனுப்பிய கருவி ஒன்று செயலிழந்த பெரிய செயற்கைக்கோள் ஒன்றினை அகற்றி சாதனை படைத்துள்ளது ஈரானுக்கு எதிராக தாங்கள் விதித்துள்ள பொருளாதார தடைகளை தவிர்க்க ஐரோப்பிய யூனியன் நாடுகள் முயன்றால் அது எதிர் விளைவுகளை உருவாக்கும் என அமெரிக்கா எச்சரித்துள்ளது வடகொரிய அதிபர் கிம் ஜோங் உன்னை இரண்டாவது முறையாகவும் சந்திக்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார் மாலத்தீவில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் தனது பதவியில் தொடர்ந்து நீடிக்க அந்நாட்டு அதிபர் அப்துல்லா யாமின் திட்டமிட்டு வருவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர் திபெத் பகுதிக்குள் நுழைய அமெரிக்கர்களுக்கு அனுமதி மறுக்கும் சீன அதிகாரிகளுக்கு விசா தடை விதிக்க கோரும் மசோதா அமெரிக்க நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது அமெரிக்காவில் முதுகு தண்டுவட பாதிப்பால் ஐந்து ஆண்டுகளாக உணர்வற்று நடக்க முடியாமல் இருந்த நபரை மின்னணு செயற்கை உறுப்பின் உதவியுடன் மருத்துவர்கள் நடக்க வைத்து சாதனை படைத்துள்ளனர் வணிகச் செய்திகள் இந்தியா வங்கதேச நாடுகளுக்கிடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளவும் அதன் மூலம் இருதரப்பிலும் தொழில் மற்றும் முதலீடுகளை அதிகரிக்கவும் வங்கதேசத்துக்கு இந்தியா அழைப்பு விடுத்துள்ளது நேற்று காலை தொடங்கிய கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் அதன் விலை சற்று குறைந்ததை அடுத்து டாலருக்கான இந்திய மதிப்பு உயர்ந்தது ஏசி பிரிட்ஜ் வாஷிங் மிஷின் உள்ளிட்ட பத்தொன்பது பொருட்கள் மீதான சுங்க வரியை மத்திய அரசு உயர்த்தியுள்ளது இதன் மூலம் மேற்கண்ட பொருட்களின் விலை அதிகரிக்க உள்ளது குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் கடன் விண்ணப்பத்தை பரிசீலித்து 59 ஒன்பது நிமிடங்களில் ஒப்புதல் வழங்கும் திட்டத்தை மத்திய நிதி அமைச்சகம் அறிமுகப்படுத்தியுள்ளது ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி நடைமுறைகளை நிர்வகிக்கும் ஜிஎஸ்டி என் நிறுவனம் பொதுத்துறை நிறுவனமாக மாறவுள்ளது விளையாட்டுச் செய்திகள் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டிகளின் இறுதிப் போட்டியில் இன்று இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் விளையாடுகின்றன ஒலிம்பிக் போட்டியில் தங்கம் வென்று நாட்டுக்கு பெருமை சேர்ப்பதே தனது லட்சியம் என பளு தூக்குதல் வீரர் சதீஷ்குமார் தெரிவித்துள்ளார் மஸ்கட்டில் அக்டோபர் பதினெட்டாம் தேதி தொடங்கும் ஆசிய சாம்பியன்ஸ் டிராபி ஹாக்கி தொடருக்கான இந்திய அணியின் கேப்டனாக மன்பிரீத் சிங் நியமிக்கப்பட்டுள்ளார் திரைச்செய்திகள் கமலஹாசன் நடித்த தூங்காவனம் திரைப்படம் ஸ்லீப்லெஸ் நைட் என்ற ஹாலிவுட் படத்தின் ரீமேக்காக எடுக்கப்பட்டது தற்போது அதேபோல டோன் பிரீத் என்ற ஹாலிவுட் படத்தை ரீமேக் செய்யும் படத்தில் விக்ரம் நடிக்கவுள்ளார் ரஜினி நடித்து முடித்துள்ள டூ பாயிண்ட் ஒ திரைப்படம் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் கார்த்திக் சுப்ராஜ் அவர் நடித்த பேட்டை திரைப்படம் பொங்கலுக்கும் ரிலீஸ் செய்யப்பட தகவல்கள் வெளியாகியுள்ளன விழா படத்தை இயக்கிய பாரதி பாலாவின் அடுத்த படம் பர பர இந்த படத்தில் காளி வெங்கட் கதையின் நாயகனாக நடிக்கிறார் அவரது மகன்களாக நடிக்கும் கோகுல் மதன் இருவருக்கும் முக்கிய வேடங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன காக்கா முட்டை படம் போல இதுவும் சிறுவர்களை மையமாக எடுக்கப்படும் படமாகும் காதலில் விழுந்தின் திரைப்படம் வெளியாகி சுமார் பத்து ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையில் அப்படத்தின் வெற்றி ஜோடியான நகுல் மற்றும் சுனைனா இணைந்து எரியும் கண்ணாடி என்ற படத்தில் நடித்து வருகின்றனர் இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்திச் செய்திகள் நிறைவடைகின்றன ஒரு நிமிட யோசனை நித்தம் ஒரு முத்து அஞ்சல் தலை செய்திகள் பொது அறிவுக்குவியல் சமையல் சமையல் பாட்டோடுதான் நான் பேசுவேன் போன்ற தரமான ஒழிக்கோப்புகளை செய்விமடுக்க டபிள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் நட்டை டாட் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் நன்றி வணக்கம்